மக்கள் ஒயும் ஒழு செய்து கொண்டிருந்த போது அவ்வழியே சென்ற அபு ஹுரேரார் அவர்கள் எங்களை பார்த்து ஒழுவை முழுமையாக செய்யுங்கள் நிச்சயமாக அபுல் காசிம் முஹமது சல்லுல்ல அலி வசலம் அவர்கள் குதிகால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகனுதான் என்று கூறினார்கள் என்றார்கள்